ஹலோ வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எந்த நல்லா இருக்கிறேன் மேடம் நீங்க எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்க பேரு உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து விழுப்புரத்தில் இருக்கேங்க சார் நான் ஒரு பள்ளி ஆசிரியர் முதுகலை ஆசிரியர் இந்திரா இந்த தமிழ் எடுக்கிறேன் உங்களுக்கு கோபம் வருங்களா நான் ஒரு பள்ளி ஆசிரியர் போது கோபத்தை வந்து முக்காவாசி கட்டுப்படுத்த ஆரம்பிச்சுக்கேன் சார் பசங்களை அடிக்கூடாது அவங்க என்ன இடர்பாடுகள் செஞ்சாலும் அதை நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அடிக்கக்கூடாது ஏன்னா வந்து கோபம் கோபம் வரும் அத வந்து சின்ன பசங்க அப்படின்ற மாதிரி நாங்க பாத்துட்டு அதை கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வச்சுக்குவோம் கொஞ்சம் கோபம் இருந்தது இல்ல அது ஒரு மிரட்டலான ஒரு வார்த்தைகள் மட்டும் தான் சார் இருக்கும் மற்றபடி அவங்க வந்து ஒரு கட்டுப்படுவாங்க ரெண்டாவது வந்து நான் ஒரு தமிழ் ஆசிரியன்றதுனால என்ன அம்மாற மாதிரிதான் கூப்பிடுவாங்க எங்க பள்ளியில அப்புறம் வந்து நான் அப்படியே அம்மா வந்து உங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு பாசத்துக்கு கூப்பிட்டு வந்துருவேன் நல்ல அப்ப எனக்கும் வந்து சில நேரம் நான் அடிச்சிருவேன் சில அடிச்சிட்டா கூட வந்து கொஞ்சம் மனசு வருத்தப்படும் அந்த பிள்ளைங்களை அடிச்சிட்டோமே அவங்க சூழல் நிலை அவங்க சமுதாய சூழ்நிலையே வேற அதனால நம்ம அடிச்சிட்டமே கொஞ்சம் வருத்தப்படுவேன் மறுநாள் போயிட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட வந்து நான் அடிச்சுடிச்சு சாரிப்பா சொல்லிடுவேன் ஸோ அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் அந்த வருஷம் முடிஞ்சு பசங்க போயிடுவாங்க நினைச்சு பாப்பாங்க அதுதான் ஒரு சந்தோஷம் இருக்கும்போது சண்டை போட்டுக்கூடாதுன்றது எங்களுடைய கருத்து நான் ஏதாவது குரலை உயர்த்தினாலும் எங்க வீட்டுக்காரர் வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவாரு அப்ப வந்து நம்ம நம்ம தப்பு என்னன்றது நமக்குள்ள ஒரு உணர ஆரம்பிப்போம் அப்புறம் அது சமாதானம் ஆயிடும் அதனால எந்த அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையா வந்து எழுதது இல்லை எதுவுமே நமக்குள்ள பேசிக்கணும் அடுத்தவங்களை வந்து நடுவுல இன்ட்ரெஸ் ஏற கூடாது நம்மள பார்த்து நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க அதனால அந்த பிள்ளைங்க வந்து எது தப்பு எது சரி எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்களும் பார்த்து வளரணும்ன்றது அதனால நாங்க கொஞ்சம் விட்டு குறிச்சு போயிடும் குடும்பமா இருக்குது என் கருத்தை பதிவு பண்ணி சொல்லுங்க உண்மை பொய் அப்படிங்கறது கிடையாது நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து அடுத்தவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும் இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய எல்லோருமே நினைப்பாங்கன்னா ஆடா இந்த அம்மா நல்லா இந்த குடும்பத்துல இப்படி இருக்கிறாங்கன்னா நம்மளும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல உங்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கோபம் வருங்களா அவங்க கோபம் வரும்போது நீங்க வரும் சார் அது இயல்பாவே வரும் படின்னு சொன்னாவே வரும் எல்லாருக்குமே செய்யும் போது அந்த பிள்ளைங்களே கேக்கறாங்கன்ற மாதிரியும் வரும் அதுக்கப்புறம் சரி உன்னோட போக்கில போ உன்னுடைய வாழ்க்கை இதுதான் நீங்க முடிவு பண்றது தான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துரும் அவ்வளோ அதுக்கப்புறம் நாம ஒண்ணும் பண்ண முடியாது உறவுகளை மேம்படுத்தி வளர்த்தாலே இந்த மாதிரியான இதெல்லாம் வராதுங்க சார் அந்த மாதிரி பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா எங்க குடும்பத்திலே வந்து எங்க இப்ப நாங்கள் நாத்தனார் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஓரவத்திலாம் ஒரு குடும்பம் நல்ல வசதியா இருக்கும் ஒரு குடும்பம் கஷ்டமா இருக்கும் அப்போ எங்க இது நிஜமாலுமே மற்ற குடும்பத்தில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல சார் ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ எங்க நாத்தனார் கஷ்டமா இருப்பாங்க பட் எங்க வீட்டுக்கார் காசு கொடுத்து உதவுவார் நான் வந்து சொந்தத்திலே திருமணம் பண்ணிக்கிட்டேன் அதனால எனக்கு வந்து அவங்க எனக்கு சித்தா சின்னமா முறை அதனால எனக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவா எனக்கு தோணல மத்தவங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா இது எப்படி எடுத்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல அத மாதிரி எங்க எங்க பெரிய மாமாவுக்கு வந்து ஒரு ஒரு வருத்தம் இல்ல எங்களுக்கு வருத்தம்னா கூட அந்த அண்ணன் தம்பி உறவுல வந்து கண்ணீர் வருமே ஒரு இது வராது என் பையனே வந்து காலேஜுக்கு போகும்போது என்னோட மாமா வந்து எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லிருப்பாங்க அப்ப வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயே சொல்லியிருக்காங்க உனக்கு இப்படி ஒரு நல்ல மாமா என் பையன் வந்து இப்ப ஹாஸ்டல்ல சேரல சார் நாங்க விழுப்புரத்துல இருக்கோம் அவன் சென்னையில இருக்கான் ஆனா அவன் படிச்சது வந்து எங்க நாத்தனார் வீட்டில அங்க இருந்துட்டு தான் அவன் போறான் இதுக்கே அங்க அவங்களுக்கு புள்ள இருக்கு அவங்க பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மருமகளும் வந்துட்டாங்க ஆனாலும் அவன் அங்க இருந்துதான் போறான் ஒரு குடும்பம் கஷ்டமா இருக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் உதவிக்கும் உறவுகளை சொல்லிக் கொடுத்தாலே வளருவாங்க என்னோட கருத்து ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குதுவும் இருக்குதான் இப்ப நானே வந்து ஏன் குடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டு அது பிரச்சனை ஆனா அது வந்து இன்னும் பெரிய ஒரு உறவுகளே விலகி போயிருக்கும் இப்ப நான் வந்து அவங்களுக்கு அந்த நேரம் எதுவுமே என் பையன் வந்து அவங்க வீட்டுல இருந்து படிக்கிறான் அங்க இருந்து போறான் அந்த என்னோட சித்தி பசங்க கூட அவன் தப்பு செஞ்சா நீ ஏண்டா இப்படி பண்ற அப்படின்னு கேப்பாங்க நானும் சொல்லுவேன் மாமா உங்க மேல இருக்கிற உரிமையில தப்பா ரைட்டான்னு சொல்லுவாங்க நீ அமைதியா கேட்டுக்கும் அதனால இது மாதிரியான விஷயங்கள கோபம் வருவதற்கான வாய்ப்புகளை நீங்களாவே குறைச்சுகிட்டீங்க அரச பள்ளிக்கு போன பிறகு எவ்வளவோ விஷயங்களை கத்துருக்கா ஒரு மெட்ரிகுலேஷன் அங்க வந்து எனக்கு வசதி படைத்தவங்க மாதிரியான பேரண்ட்ஸ் தான் வருவாங்க என்ன பாப்பாங்க இது பண்ணுவாங்க அப்ப வந்து நான் பசங்களுக்கு வந்து படிப்பை மட்டும்தான் சொல்லி கொடுப்பேன் அவங்க பேக்ரவுண்ட் எப்படி என்னன்றது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நிலை எங்களுக்கு ஏற்படல அது ஆர்வமும் வரல வெறும் படிப்பு பாடம் அதோட போயிடுவோம் எங்களுக்கு வேற வேலையே கிடையாது அங்க ஆனா ஒரு அரசு பள்ளிக்கு வரும் போதுதான் பல விஷயங்கள் அந்த பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் நாங்க கண்ணாலே பாத்துருக்கோம் சார் அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் வந்து பசங்களுக்கு இவ்வளவு சொகுசா வளர்க்குறோம் எங்க தோணும் அந்த பிள்ளைங்களுடைய அப்பா இல்லாம இருப்பாங்க அப்பா குடிச்சிட்டு அம்மா இல்லாம அந்த பிள்ளைய அடிச்சிட்டு அந்த பிள்ளை வந்து மூட்டை வரு நல்லா படிப்பா அதெல்லாம் வருஷமா இருக்கும் எங்களுக்கு அதனாலதான் எங்க படிப்பு மட்டும் இருக்காது அந்த பசங்களுக்கு அந்த இலவசம் இது அனுப்புவது ஒரு ஸ்கூலுக்கு நான் போறேன்ல வந்து அப்பாயின்னேன் சார் நான் போகும்போது எழுநூத்தி ஐம்பது பிள்ளைங்களுக்கு அப்போ வந்து ஐநூத்தி ஐம்பது நான் வெளியே வரும்போது எழுநூத்தி ஐம்பது பசங்க இருந்தாங்க அந்த ஐநூறு பிள்ளைங்களுக்கு நான் ஒரே ஒரு ஆசிரியர் தான் தமிழுக்கு அது மாதிரி இங்கிலீஷ்கு ஒரு ஆசிரியர் தான் நாங்க அது எப்படி இது பண்ண போறோம்ன்ற மாதிரி இது இல்லாம அவங்களுக்கு இலவச இதெல்லாம் ரெக்கார்டு ஃபைல் பண்றது கிளர்க்கு கிடையாது யாருமே கிடையாது அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணவே அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு அப்பதான் நான் ரொம்ப கோவப்பட்டேன் அடிச்சிருவேன் அந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்ப நான் வந்து ஒரு படிக்கிற பசங்க நல்ல சொசைட்டியில இருக்கிற பிள்ளைங்களை மட்டுமே பார்த்துட்டு பார்த்துட்டு நான் அங்கே போனேன் அப்போ எனக்கு அதே மென்டாலிட்டியோட இருந்தேன் அந்த ஒரு ஆறு மாசம் நான் அப்படி இருந்திருப்பேன் அப்ப வந்து பசங்க என்கிட்ட நான் கிளாஸ்க்கு போனா கூட எனக்கு கவனிக்கிறது கிடையாது எனக்கு ஒரு இது பண்றதும் கிடையாது அதுக்கப்புறமா அங்க இருந்தா எனக்கு எனக்கு நிறைய ஜென் எனக்கு நிறைய இருக்காங்க சார் இப்படிதான் இருக்கணும் இந்த பிள்ளைங்கன்னா இப்படிதான் அப்படின்னு பிள்ளைங்களை நோக்கி என்ன பார்க்க வச்சவங்க அங்க இருந்து வந்து ஆணாசிரியர்கள் தான் அப்ப வந்து என்ன என்னோட பார்வை வந்து பசங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வச்சாங்க அதுக்கப்புறமா தான் நான் பாக்க ஆரம்பிச்சு என்னோட கோபத்தை குறைச்சா அவங்களை அடிக்கிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்புறமா வந்து அன்பை காட்ட ஆரம்பிச்சேன் அந்த அன்புக்கு அதுக்கப்புறம் பசங்க வந்து மேல எவ் பாசம் வச்சிருந்தாங்கன்றது அனுபவத்துலதான் சார் சொல்ல முடியும் அனுபவிச்சா தான் கூப்பிடுறது அடிக்கிறோம் அப்படின்னு வாங்கிட்டு இனிமே செய்ய மாட்டேமா பசங்க வந்து கேட்டு இருக்காங்க நான் அடைஞ்ச வெற்றி அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிருந்தேன் நன்றி சார் நன்றி சார் ஆ என்னுடைய குரலையை பதிவு செய்து அதை நாளைக்கு ஒளிபரப்புறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி நன்றி வணக்கம் சரி.